وابشروا بالجنه التي كنتم تعدون نحن اولياؤكم في الحياه الدنيا وفي الاخره ولكم فيها ما تشتهي انفسكم ولكم فيها ما تدعون نذرا من غفور رحيم وقال ايضا لا تقم فيه ابدا لمسجد اسس على التقوى من اول يوم احق ان تقوم فيه في رجال يحبون ايات التحرير وقال ايضا هو الذي ارسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا وقال الله سبحانه وتعالى لا اقراها في الدين وقال ايضا لا تصدق الذين يدعون من دون الله فيسد الله عدوانهم بغير علم அல்லாவின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே பெரியார்களே அல்லாவை அஞ்சு பயந்து தக்குவாவை கடைபிடிக்குமாறு முதல் முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொடுக்கிறேன் அல்லா சுஹத்தான முகமது அவர்களை இறுதி தூதராக இறுதி நபியாக இறுதி ரசூலாக தெரிவு செய்தான் அவர்களுக்கு வருகை உலகத்துடைய அனைத்து மக்களுக்கும் அருளாக பாக்கியமாக அமைந்திருக்கிறது நபி சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் தன்னுடைய நபித்துவத்தின் இருபத்தி வருடத்தில் அவர்கள் சாதித்தவைகள் ஏராளம் அல்லாஹ் அவர்களுடைய அந்த மிக குறுகிய நபித்துவத்தின் காலத்தில் உலகத்தின் நாலாபுரத்தில் உள்ள மக்களுக்கு இந்த தீனுடைய உண்மையை இந்த தீனினால் ஏற்படும் வெற்றியை எதிரால் கிடைக்கும் நிம்மதி சந்தோஷத்தை அல்லாஹ் அறிமுகப்படுத்தினான் கண்ணியமானவர்களே யூதர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் கிறிஸ்தவர்கள் ஸ்னாத்தை தலையினார்கள் மஜூசிகள் நெருப்பு வழங்கக்கூடியவர்கள் அல்லா என்ற அந்த வார்த்தையுடன் தன்னுடைய ஏகத்துவத்தை நிலைநாட்டினார்கள் சிலை வழங்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் இந்த உண்மையை உறுதிப்படுத்தினார் அந்த ஒரு பெரும் பாக்கியம்தான் இன்று உலகத்தில் வாழக்கூடிய கோடி மக்களில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கோடி மக்கள் இந்த தீனை சுமந்தவர்களாக இருக்கிறார்கள் நாம் அனைவர்களும் அல்லாவுக்கு நன்றி செலுத்த கடமை பெற்றிருக்கிறோம் அல்லாஹ் எமக்கு இப்படியான ஒரு பாக்கியத்தை தந்திருப்பதற்கு அல்லாவுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் ஏ அல்லா என்னை ஈமானுடன் வாழ வைத்து நான் இப்பொழுது ஈமானுடன் இருப்பது போன்று என்னுடைய மௌத்தும் என்னுடைய சக்கராத்தும் நான் ஈமானுடன் அடைய வேண்டும் அல்லாவை சந்திக்கும் பொழுது அல்லாவை தரிசிக்க போகிறீர்கள் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீவாக்க வேண்டும் மேலான சகோதரர்களே அல்லாஹு நாளை கேமத்தினாலையில் அடியார்களை பார்த்து நீங்கள் பொருந்து கொண்டீர்களா என்று அல்லாஹ் கேக்கும் பொழுது மாலனா அல்லா நம் தாயா ஏன் பொருந்திக் கொள்ள கூடாது நகை அசைத்தனா மாலம் தொஸ்தையாக தி யாருக்கும் இல்லாத பாக்கியங்கள் எல்லாம் யல்லா எமக்கு கிடைத்திருக்கிறது என்று மக்கள் அங்கு சொல்லும் பொழுது அல்லாஹ் இறுதியாக அறிவிக்க இருக்கிறான் ருத்வானி பல அசை அழைக்கும் பாதபு அபதா இன்று நான் உங்களை பொருந்திக் கொண்டேன் இதற்கு பிறகு நான் உங்களுடன் கோப்பட மாட்டேன் என்று சொல்கிறான் கண்ணியமானவர்களே உலகத்திலும் அல்லாஹுடைய அந்த திருப்தியும் அல்லாஹுடைய பொருத்தமும் மனிதர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள் அல்லாஹ் சஹாபாக்களுக்கு நல்லதார்களுக்கு இந்த பாக்கியத்தை தெளிவுபடுத்துகிறார் நான் ஓதியுடைய திருவசனம் யார் அல்லாவை ஏற்றுக்கொண்டு இன்னொரு அல்லாஹான் பாது கஷ்டத்தை தீர்த்து வைக்கக்கூடியவன் ஆட்சி அதிகாரத்தை மாற்றி மாற்றி கொடுப்பவன் அல்லாம் அவனுடைய கையில தான் அனைத்தும் இருக்கிறது தொலைசுமந்தா துதில் ஹமந்த ஷா நீ நாடுவர்களுக்கு கண்ணியம் கேவலத்தை கொடுக்கிறாய் இரவை பகலை கொண்டு சூட்டையும் குளிரையும் ஏற்படுத்துகிறாய் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் உண்டாக்குகிறாய் மனிதனுடைய செல்வத்தையும் அல்லா தான் என்ற இந்த விசுவாசம் இந்த நம்பிக்கை எங்களுடைய உள்ளத்தில் பதவி விட வேண்டும் அலைவசல்லம் அவர்கள் அந்த மக்கள் மத்தியில் இந்த நம்பிக்கை தான் உண்டாக்கினார்கள் அல்லாவின் இடத்தில் அனைத்தையும் கேட்டு பெற்றுக் கொள்ள முடியும் என்ற விசுவாசம் எங்களுடைய உள்ளத்தில் வர வேண்டும் சூரத்தில் ஃபாசிகாவை ஓதக்கூடிய நாம் இயா கனா அபூது வயா கனாஸ்தாயின் அன் நுசொல் லகுரியலாம் எஹ்தினஸ் ஸிராத்துல் முஸ்தகீம் அன் நுசொல் லகுரியலாம் உன்னையே வணங்குகிறோம் முன்னிடத்தில் உதவி தேடுகிறோம் என்ற அந்த அடிப்படையான நம்பிக்கையோடு வாழகூடியலாம் அல்லாஹ்வின் அடியார்களே அன்பு சகோதரர்களே இந்த உலமம் என்றும் இந்த ஒளியில் இந்த ஜோதியில் இந்த பிரகாசத்தில் இந்த ஏகத்துவத்தில் ஜொலித்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் அல்லாஹ்வுடன் தொடர்புடையவர்கள் அல்லாஹ்விடத்தில் கற்று பெற்றுக்கொள்ள கூடியவர்கள் அல்லாஹ் நம்முடைய அணை நிறைவேற்றி தரக்கூடியவன் என்ற அந்த விசுவாசம் எங்களுடைய உள்ளத்தில் இருப்பதை கொண்டுதான் ஒரு முஸ்லீமுடைய வெற்றியும் தங்கியிருக்கிறது இவைகள் ஒரு முஸ்லீமுடைய உள்ளத்தில் பதிவாகிவிட்டால் என்னதான் சூழல் என்னதான் ஆசத்து என்னதான் வந்தாலும் மிக உறுதியாக நம்பிக்கையாக இருப்பார் இதுதான் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுடைய உள்ளத்திலும் வரவேண்டிய அடிப்படையான மூன்று விஷயங்கள் இருக்கிறது யாராலும் இதை மறுக்க முடியாது ஒன்னாவது ஏகத்துவம் இரண்டாவது இறுதி நபித்துவம் மூன்றாவது ஆகரத்தின் மீது நம்பிக்கை கண்ணியமானவர்களே எந்த அளவுக்கு எங்களுடைய உள்ளம் இந்த மூன்றையும் உள்ளடக்கியதாக இருக்குமோ அதுதான் எனக்கு வெற்றிக்கை காரணமாக அமையும் உயர்வுக்கு காரணமாக அமையும் நிம்மதிக்கு காரணமாக அமையும் அல்லா இந்த அடிப்படை வைத்து அல்லாவையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்ட நாம் நம்முடைய சக்கராத் என்ன வர இருக்கிறது மவுத் என்ொன்று வர இருக்கிறது அந்த மௌத் வரும் பொழுது அல்லாஹூம் பயப்படம் வேண்டாம் அச்சம் வேண்டாம் கவலை வேண்டாம் என்று மலக்குமார்கள் உங்களுக்கு முஸ்லிம்கள் நுகைப்பு ஹயாச நீங்க வாழ விரும்புறது போல நாங்க மௌத்தாக விரும்புகிறோம் நொஹைபுல் மௌத்தக்கமா தொகை பூனல் ஹம்ர மதுமாலத்தை நீங்க விரும்புறது போல நாங்க மௌத்தாக இருக்க விரும்புகிறோம் என்று முஸ்லிம்கள் ஆகிய சகாபாக்கள் எதிரிகளை பார்த்து இப்படியான வார்த்தைகளை சொன்னார்கள் அவர்களுடைய உள்ளத்தில் மவுத் என்பது அது மிக ஆழமாக பதிவாக இருந்தது என்றும் நாம் இதை அடையத்தான் போகிறோம் எந்த நிலவிலும் இது வரத்தான் போகிறது ஆனால் இது அல்லாவுக்காக இருக்கும் என்று சொன்னால் அது பாக்கியமாக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய ஒரு அடிப்படையான நம்பிக்கையாக இருக்கிறது கனிவான சகோதரர்களை பெரியார்களே அல்லா நமக்கு மஸிதான் ஈடுபட பாக்கியத்தை தந்திருக்கிறான் இவைகள் அனைத்துக்கும் அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக அல்லா இடத்தில் நாம் கேட்டுக்கொள்ளக்கூடியவர்களாக அல்லாவுக்கு எப்பொழுதுமே நாம் இந்த பாக்கியத்தை கருதி அல்லாஹ் என்னை நீரோடி கடைசி வரைக்கும் இந்த நிலைமையில மௌத்தாக்க வேண்டும் என்று ஆண்களும் பெண்களும் சிறியவர்களும் பெரியவர்களும் வயோதிபர்களும் அனைவர்களும் இந்த நிலை பார்த்தே எடுக்க வேண்டும் அடுத்த கனியமான சகோதரர்களே உலகத்தில் எந்த முஸ்லிம்கள் வாழ்ந்தாலும் முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய மாளிகையுடைய கண்ணியமும் மகத்துவமும் பதிவாக இருக்கிறது மஸ்ஜி ஹராம் அவர்களால் கட்டப்பட்ட மஸ்ஜி பிரமாண்டமான மஸ்ஜிது இந்த மசிதை அல்லா சுல் அஹ் உலகத்தில் லட்சோக்கு லட்சம் மஸ்ஜிதுகளை முஸ்லிம் உம்மத்துக்கல்லா கொடுத்திருக்கிறார் இந்த நாட்டிலும் மஸ்ஜிதுகள் இருக்கிறது சென்ற நாம் இங்கு இந்த நாட்களில் பொழுது இவ்வளவு லேசாக இங்கு சந்தர்ப்பம் இருக்கவில்லை இன்று அமைதியாக பல ஆயிரக்கணக்கான மக்களும் அமர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த சிறப்பான ஒரு கட்டிட வடிவத்தில் அல்லாஹ் தந்திருப்பதற்கு நாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் இதுக்கு யாரெல்லாம் என்னென்ன வகையில் ஒரு சிறிய உதவியை செய்திருந்தாலும் அவர்கள் நிச்சயமாக தாக்கியவார்கள் தான் யாருக்கு அல்லா வசதியை கொடுத்து பெரிய செய்தார்களோ அவர்களுக்கு அதுக்கேற்ப அல்லாயிடத்தில் கூறியிருக்கிறது பணியும் அல்லா இடத்தில் வீணாகவில்லை என்பது மிக உறுதியான ஒன்று இதன் மீது விசுவாசம் எங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் அதைதான் நபைவர்கள் அழகாக தெளிவுபடுத்தினார்கள் ஒரு ஹரீஷ் மூலமாகவும் இன்னொரு சம்பவம் மூலமாகவும் இலங்கையில் எல்லா மசங்களிலும் எல்லா முஸ்லிம்களும் தன்னுடைய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் கொடுக்கும் பாக்கியம் என்பது நாம் இதை கருதி வேண்டும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த ஒருபோதும் நாம் மறந்துவிடக்கூடாது கண்ணியமானவர்களை ஒரு பெரிய ஆளும் இந்தியாவில் ஷேக் இஸ்மாயில் ரஹமதுல்லா அவர்கள் ஏழைகளுக்கு குளிர் தண்ணீரை கொடுத்து விட்டு என்ன செய்வார்கள் என்றால் மசிலுக்கு வந்து ரெண்ட காலுது எனக்கு இவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய பாக்கியத்து தந்தா என்று நாம் எதும் செய்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய கெட்டுக்கார தனம் நம்முடைய பாக்கியம் இது அல்ல நமக்கு செய்து தெரியும் என்ற அந்த ஒரு நம்பிக்கை உள்ளத்தில் இருக்க வேண்டும் சொல்கிறார்கள் உண்டு கட்டும் யாருக்கும் தொலை முடியாது அப்படி ஒன்று கட்டினாலும் அவருக்கு சொர்க்கத்தில மாளிகை கட்டப்படும் அப்படின்னா அதுக்காக வேண்டி நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி அல்லாஹ் அதுக்கு பாக்கியத்தை கொடுக்கலாம் அல்லாஹ் ஒரு பெண் மணி மதீனாவில் மௌத்தாகிவிட்டார்கள் அந்த பெண்ணுடைய ஜனாதா தொழுகையை அவர்களுக்கு அறிவிக்கப்படவில்லை மறியவர்கள் பொதுவாக கல்யாணத்துக்கு அறிவிக்காட்டியும் கவலைப்பட அதுக்கு உடனே துவா செய்து விடுவார்கள் அப்துல் ரஹ்மான் அவர்கள் அறிவிக்கவில்லை பாரக் அல்லாஹ் அப்துல் என்று அவர்களுக்கு துவா செய்தார்கள் அப்துல்லா ஜுபை அவர்கள் ஜாதி அப்துல்லா அவர்கள் அறிவிக்கவில்லை நவீவர்கள் அவர்களுக்கு துவா செய்தார்கள் முகவீரர்களால் அவர்கள் அறிவிக்கவில்லை அவர்களுக்கு சலா இஸ்லம் துவா செய்தார்கள் சமான் பாரிஸ் ரீலவர்கள் அறிவிக்கவில்லை மதீனாவில் இருந்து கொண்டு அறிவிக்காதவர்களுக்கு மையத்துக்கு அறிவிக்கவில்லையே என்று நபியவர்களுடைய உள்ளத்தில் ஒரு கவலை வந்தது ஏ அறிவிக்கவில்லை அந்த பெண்மணியுடைய ஜனாஜாக்கு நபியவர்கள் அந்த கபரை காண்பிங்க என்று அந்த கபருக்கு நபியவர்கள் விஜயம் செய்து அந்த கபர்ல ரசூசல் அல்லாஹெல்லம் அவர்கள் ஜனாஜா தொழுகைய தொழுகார்கள் தொழுது சொன்னார்கள் இந்த பெண் மசித நோவிக்கு வந்து ஆண்கள் குறைவான இல்லாத நேரங்களில் மஸ்ஜித சுத்தம் செய்வதுண்டு அல்லாஹ் இந்த பெண்ணுடைய சொர்க்கத்தின் மாளிகையை கட்டிவிட்டான்னு சொன்னார்கள் ஒரு சிறிய அமல் மஸ்ஜிதுக்கு செய்வது என்பது அது ஒரு பாக்கியமாக கருதினால் அந்த பெண்மனை அந்த பெண்ணுடைய சொர்க்கத்தை அல்லாஹ் நவியவர்களுக்கு உலகத்தில் காண்பித்து அந்த பெண்ணுடைய நன்மாராயத்தையும் அல்லாஹ் சொல்ல அதனால் கண்ணியமானவர்களே ஒன்று இருக்கிறது மஸிதுடைய கட்டிடம் ஒன்று இருக்கிறது மசிதுடைய அமல்கள் இது ரெண்டும் ஆக பிரதானமானது கட்டிடம் எப்படி பெருமதியானதோ கட்டிடத்தில் ஈடுபடுறதை பெரிய பாக்கியம் என்பதை புரிந்து கொண்டீங்க அதே நேரத்தில் கூட கூடி மக்கள் உலகத்தில் மஸிதர்களுக்காக வேண்டி செலவழித்திருக்கிறார்கள் லட்சக்கணக்கான மஸிதிகள் உலகத்தில் கட்டப்பட்டிருக்கிறது இந்த நாட்டிலே இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் ஆறுநூறுக்கும் இடைப்பட்ட மசித்கள் எங்களுடைய நாட்டில் இருக்குது என்று சொன்னால் நாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்த இந்த வந்து சிலவேளை மக்கள் அல்லாவுடன் தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய இடமான இந்த மஸ்ஜித் காபத்துள்ளாவில் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறார் கபத்துல்லாவில் அல்லாஹ் ஹிதாயத் தேய்க்கிறாங்க கபத்துல்லாவில் அல்லாஹ் தர்வியத் தேய்க்கிறாங்க கபத்துல்லாவில் அல்லாஹ் பார்காத் தேய்க்கிறாங்க கண்ணியமானவர்களே இன் அவல பரைத்தின் புதியல் الناس லலதி பக்கத் முபாரக்க வஹ்தன் லல் ஆலமீன் என்ற இந்த குர்ஆனுடைய திருவசர மூலமாகவும் வேறு சில ஆயத்துகள் மூலமாகவும் நபியுடைய ஹதீஸ் மூலமாகவும் இந்த നാല് adipadigalai புரிய கூடியதாக இருக்குது வரகத்து இருக்கவே கபத்துல்லாவில் ஹிதாயத் இருக்கவே கபத்துல்லாவில் பார்காத் இருக்கவே கபத்துல்லா அப்படின்னா இந்த ஒரு நிலைப்பாட்டை நபியவர்கள் மசித உருவாக்கினார்கள் மதிய மஸ்ஜி கட்டப்பட்டது கட்டிடம் மிக சிம்பிளாக இருந்தது மழை பெய்ந்தால் சபதியாக அளவுக்கு அது சர்வசாதாரணமாக இருந்தது ஆனால் அங்கே நடக்கக்கூடிய அமல்கள் விரோதிகளும் முஸ்லிம்களாக மாறினார்கள் அங்கே அல்லா உடையுடைய தர்வியத்தும் நவையவர்களுடைய நேரடியான கண்காணிப்பும் அந்த மசிதுக்கு வரக்கூடியவர்களுடைய வாழ்க்கை அது பறக்கத்துள்ளதாக மாறியது அங்குள்ளவர்களுக்கு நேரடியாக அந்த சூழலில் அவர்கள் அல்லாவையும் ஆபரத்தையும் சொர்க்கத்தையும் இறுதி நல்ல பண்பாடையும் நல்ல பண்பையும் முஸ்லிம் அழைப்புடையில் வேண்டும் வீட்டிலும் வியாபாரத்திலும் தொழிலும் பிரயாணத்திலும் தனிமையிலும் கூட்டு வாழ்க்கையிலும் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் எதிரிகளும் கூட அந்த சூழல் வந்து கனிம உள்ளவர்களாக உள்ளவர்களாக தக்குவா உள்ளவர்களாக உள்ளவர்களாக மாறி போன வரலாறு தான் நமக்கு இங்கே முன்வைக்கப்படுகிறது கரைவார சகோதரிகளை பெரியார்களே செல் அல்லாஹளை செல்லப்பார்கள் மதீனாவுடைய மஸ்ஜிதை கட்டியளிப்பினார்கள் அந்த மஸிதின் மூலமாகவும் அடிப்படை அங்கு ஜ இந்த அடிப்படை அது என்ன மஸ்ஜி நபவியில் உள்ளவர்கள் அங்கு இதை பெற்றார்கள் என்று சொல்லக்கூடிய நவியவர்களை கொலை செய்ய வந்த அந்த எதிரி அங்கு கரிம சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கிறார் வெறுத்த இஸ்லாத்தை வெறுத்த தீனை வெறுத்த மதீனாவை வெறுத்தவர் அந்த சூழலில் இருந்து மாறுகிறார் இதுதான் மதீனாவுடைய மஸ்ஜித் இதாயத்துக்குரிய இடமாக மாறியது அது பழக்கத்திற்குரிய இடமாக அனைத்திலும் செய்தார் அவர்களுடைய உணவில் அவர்களுடைய வியாபாரத்தில் அவர்களுடைய தொழிலில் அவருடைய உத்தியோகத்தில் அவர்கள் கூலி வேலை செய்தாலும் அவருக்கு அனைவரும் அவர்கள் தோட்டத்தில் கூலி வேலை செய்தார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லா பெருகும் வரக்கத்தை ஏற்படுத்தினார் கனிவான சகோதரிகளை பிரியார்களே அல்லா சுல் மிக சிறப்பாக இந்த இந்த பாக்கியத்தை உலகத்துல வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு கொடுத்திருக்கிறான் முஸ்லிம்கள் என்றும் அடிப்படையான அல்லாவுடைய அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற பணியில் ஈடுபட்டவர்களாக தள்ளுமையும் மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பணியில் ஈடுபட்டவர்களாக வணக்க வழிபாடுகளில் மசிதிகளில் ஈடுபட்டுக் கொண்டு மக்களுடைய தேவையை மசிதின் மூலமாக ஏழைகள் யார் எளியவர்கள் யார் வறுமையுள்ளவர்கள் யார் அநாதைகள் யார் விதவைகள் கயிறு வரக்கற்றும் அந்த மக்களுக்கு வர ஆரம்பிக்கிறது மதீனா இப்படிதான் கட்சியெழுப்பப்பட்டது எங்கிருந்து வருகிறார் அப்துல் ரஹ்மான் அவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள் சல்மான் பாரிஸ் ரஜயலால் அவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள் அபூதர் அவர்கள் வழிகாட்டுக அவர்களுக்கு ஏற்படுத்துறை அந்த அடிப்படையை கற்றுக் கொடுக்கிறது மக்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் பேச்ச குறைகளை கொலந்து மசிதில் தொங்க வைப்பார்கள் எதற்காக என்ன சொன்னா மக்களுடைய தேவை நிறைவேற்று என்பதற்காக வேண்டி தன்னுடைய ஆடை கொழந்து இது கொண்டு பாலம் எடுத்துக்கோங்க என்பதை ஒட்டகத்தையும் ஆடையும் கொடுப்பார்கள் மக்களுடைய தேவை நிறைவேற்றுவதற்காக கனிவமான சகோதரர்கள் முஸ்லிம்கள் லாபத்தையும் நஷ்டத்தையும் உண்டாக்கக்கூடியவர்களை மக்களவர்களுக்கு கஷ்டத்தையும் அவர்களுக்கு துன்பத்தையும் ஏற்படுத்தக்கூடியவர்கள் அல்ல என்பதை நாம் உள்ளத்தில் பதிவாகிக் கொள்ள வேண்டும் ஆக உலகத்தில் உள்ள எல்லாம் இந்த அடிப்படையில் வரவேண்டும் என்பதுதான் அலுவல்லம் அவர்களுடைய துவாவும் அவர்களுடைய முயற்சியும் அவர்களுடைய கவலையும் அவர்களுடைய உள்ளத்தில் எழுந்த ஒரு குமரலுமாக இருந்ததை எங்கு மசதிகள் கட்டப்பட்டாலும் அந்த மசதில் இந்த அடிப்படையான காரியங்கள் நடைபெற வேண்டும் அங்கு வரக்கூடிய மாணிவர்கள் தரவேற வேண்டும் அங்கு வரக்கூடிய யுவதிகள் தீனுடைய பாதையில் போக வேண்டும் அங்குள்ள வயோதிதர்கள் அல்லாவுடன் துறைக்குள்ளவர்களாக மாற வேண்டும் என்ற இந்த அடிப்படை அங்கே சொலித்ததே அல்லாஹ் இதை கொன்றே மிக கயர்களை உண்டாக்கிறார் கனியமான சகோதரிகளை பெரிய இந்த மட்டிடத்தை கட்டி முடித்தவர்கள் அழைத்து ஒரு சிறப்பான ஒரு வைபவம் நடைபெற்றது கனியமான சோகர்களை வெளியாகல முதலாவது ஒரு கேள்வி வருகிறதை ஒரு காபிரிர் மசூலுக்கு வர முடியுமா என்று காலத்தில் காபிர்கள் மசிதுக்கு வந்திருக்கிறார்கள் நபைவர்கள் உமருடைய கையை தட்டிவிட்டு உமரை விடுங்கள் என்று அமர்த்தி வைத்து அவருடன் உரையாடியது மசிதல் அவர் களிம சொல்லி ஏற்றுக் கொண்டார் கனிமான சோதரர்களே இங்கு நாங்க முந்த நாள் நடந்த நிகையில் முக்கியமாக நடைபெற்றது பல நிகழ்ச்சிகள் நடந்தது குரானோதப்பட்டது அல்லாவுடைய கலாடுதான் ஒரு சிறு குழந்தையால் ஓதப்படும் என்பதை அங்கு ஓடி காண்பிக்கப்பட்டது அல்லாஹுடைய கலாமை ஓதுவது நவியவர்களுடைய ஒரு சுண்ணத்தாக இருக்கிறது அந்நியர்கள் முஸ்லிம்கள் நவியவர்கள் கூட குறானை ஓடுங்கள் என்று சொல்வார்கள் அவர்கள் வரவேற்பதை நவியவர்களுடைய நன்றி செலுத்துவதை நவையவர்களுடைய ஒரு பழக்கமாக இருந்தது காசிர்கள் சில சந்தர்ப்பத்தில் வரக்கூடிய நேரத்தில் நபியவர்கள் அவர்களை வரவேற்பார்கள் அப்துல்லா வசூலி என்ற ஒரு சஹாபி யூசுப் ஹாபியில் உம்மா இந்த உம்மத்துடைய யூசுப் என்று வர்ணிக்கப்படக்கூடியவர் வருகிறார் நபியவர்கள் தன்னுடைய கையில் இருந்த ஒரு போர்வையை அப்படி தூக்கி வீசுகிறார்கள் அதை வீசி நபியவர்கள் சொன்னார்கள் இதுல வீழ்ச்சி உட்காருங்க எனக்கு உங்களை கிட்ட கொண்டு வர முடியவில்லை சொன்னார்கள் என கேவினார்கள் மக்களை அவர்களுடைய அந்தஸ்து கேட்க வழிநடத்த வேண்டும் என்பதை அவர்கள் அங்கு வலியுறுத்தினார்கள் அதற்கு அந்த அந்த இந்த காரியங்கள் இதாக்கும் கரீனு செல்லும் நவியவர்கள் உங்களுக்கு கண்ணியமானவர்கள் வந்தால் அவர்களை சங்கியாக வரவேற்கங்கள் என்று நவியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அது மாத்திரம் அல்ல ஹசரத் சாஹிப் ரதிகலால் அவர்கள் சாஹிப் ரகிலால் அவர்கள் அவர்கள் காயப்பட்டு வரக்கூடிய நேரத்தில் அவரை எழுந்து நின்று வரவேறுங்கள் என்று அவர்களுடைய சுண்ணத்துக்களை காட்சியளிக்கிறது இந்த காரியங்கள் எல்லாம் இங்கு இடம்பெற்ற நமக்கும் ஒரு சந்தர்ப்பம் இங்கே தரப்பட்டது நமக்கு ஒரு குறுகிய நேரம் அது பேச்சு அல்லது இருக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டது ஆனால் இங்கே நமக்கு அறிவித்தல் தந்த பொழுது ஒரு பயானாகவும் சுருக்கமாகவும் இருக்க வேண்டும் என்றும் நோட்டீஸ்களிலும் இங்குள்ள காட்சிகளிலும் அடிக்கப்பட்டது ஆனால் மிக சுருக்கமாக நாம் ஒரு தூதை முன்வைத்தோம் அந்த தூதை நாம் தமிழில் பேசினால் அவருக்கு புரியாது என்ற காரணத்தினால் ஆங்கிலத்தில் பேச வேண்டியது ஏற்பட்டது அதற்கு நேரம் இல்லை சுகையினும் காரணத்தினாலும் இங்கிருந்து அவர் போக வேண்டும் என்ற காரணத்தினாலும் அவர் மிக சுருக்கமாக இதை முடித்துக் வேண்டும் என்ற காரணத்தினால் தமிழில் அன்று சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கவில்லை இது நாட்டு மக்களும் அனைவர்களுக்கு ஒளி ஒளிபரப்பது அதை ஒரு சுருக்கமாக இங்கு நான் கூற விரும்புகிறேன் நாம் சொன்னது என்னவென்றால் கண்ணியமானவர்களே நாம் இந்த நாட்டில் ஆயிரம் வருடத்திற்கு மேல் வாழக்கூடியவர்கள் அறபிகள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அதை இஸ்லாம் வருவதற்கு முன்பும் அறவிகள் இந்த பூமியில் விழுந்திருக்கிறார்கள் என்பதற்கு அட்டாட்சிகள் இருக்கிறது என்பதையும் நாம் சுட்டிக்காட்டினோம் அறவிகளுடைய தொடர்பு இந்த நாட்டுக்கு புதிய ஒரு தொடர்பு அல்ல இது ஒரு நீண்ட ஒரு வரலாறை பெற்றிருக்கிறது என்பதையும் அங்கு உறுதிப்படுத்தினோம் அத்தோடு மாற்றம் நின்று விடாமல் நாம் ஒரு நாடு பற்றுள்ளவர்கள் என்பதை எப்பொழுதுமே நாம் மத லேண்ட் என்பதை மதித்து நடந்தவர்கள் என்பதும் அங்கு உறுதியான ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதையும் அங்கு தெளிவுபடுத்தினோம் நான் இப்பொழுது சொல்ல விரும்புகிறேன் மக்கத்தை ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது நான் இந்த வாழ்ந்தவர்கள் எங்களுடைய முன்னோர்கள் வருடங்கள் இங்கு வாழ்ந்திருக்கிறார்கள் இதை நாம் சொன்னதற்கு பிறகு நாம் இந்த நாட்டில் பல வகையான சோதனைகளை நாம் முன்னோக்கி இருக்கிறோம் இந்த நாட்டுக்கு வந்த பயங்கரமான சோதனைகள் பொழுது முஸ்லிம்கள் நாம் உயிரை அற்புதமாக்கி இருக்கிறோம் காத்தார்குடியில் எங்களுடைய மசித் இன்னும் இருக்கிறது நூற்று சற்று மக்களை ஷயதான நிலைமையில் கண்டிருக்கிறது அது மாத்திரமல்ல அது மாத்திரமல்ல எங்களுடைய சுனாமி ஏற்பட்ட பொழுது எப்படி இந்த நாட்டில் பதினேழாயிரம் முஸ்லிம்கள் ஷைதானார்கள் என்பதும் ஒரு வரலாறு முக்கியமான இடமாக அமைந்திருக்கிறது அந்த நேரத்தில் முஸ்லிம் சகோதரர்கள் எப்படி கசன் கொடுமைகளை சுமிந்து கொண்டு போனார்கள் என்ற காட்சியை நாம் மறக்கவில்லை அந்த சுனாமியை காண்பதற்கு முன்பு இப்படிப்பட்ட முஸ்லிம்கள் இந்த நாட்டில் அந்த அக்கிரமக்காரங்களின் காரணத்தினால் யுத்தத்தில் ஏற்பட்ட ஒரு தீவிரவாதிகளின் யுத்தத்தின் காரணத்தினால் முஸ்லிம்களுக்கு பலத்த அநியாயமும் அக்கிரமும் ஏற்பட்டது இந்த நாட்டு முஸ்லிம்கள் இன்று வரைக்கும் அகதிகளாக லட்சக்கணக்கில் இருப்பதை நமக்கு மிகவும் கவலையை தருகிறது கனியமானவர்களை இந்த நிலைமைகள் அனைத்தையும் நாம் சுட்டி காட்டுவிட்டு மார்க்க அடிப்படையில் மூன்று பிரதானமான விஷயங்களை நாம் அன்றே முன்வைத்தோம் அதன் நிலை முதலாவது எங்களுடைய எம் யாரையும் பலவந்து போதிக்கிறோம் ஏற்றுக்கொள்வார்கள் என்றால் அவர்களை வரவேற்போம் ஆனால் எங்களுடைய மார்க்கம் என்ன சொல்கிறது என்பது எங்கள் மார்க்கத்தில் கிடையாது ஒருவரும் தன்னுடைய ரெண்டு மகன்மார்களை கிருஷ்ணவராக இருந்தார் பக்கவாரை வலியுறுத்திய பொழுது அங்கே அல்லாஹூ அக்பர் இந்த குரானுடைய ஓடி காண்பித்தார்கள் யாரையும் இரண்டாவது நம்முடைய தீனில் மிக முக்கியமான குரான் ஒரு வழிகாட்டலை தந்திருக்கிறது வாபசு கொள்ளதுலா அதுவும் அல்லாஹ் அல்லாத வணங்கக்கூடியவர்களை திட்ட வேண்டாம் என்பதை குரான் எச்சரிக்கை செய்திருக்கிறது இதையும் நாம் வலியுறுத்தி சொன்னோம் எங்களோட மார்க்கம் யாரையும் திறுவது அல்ல மூன்றாவது எங்களோட மார்க்கு ஒரு அழகான ஒரு போதுவை செய்திருக்கிறது உங்களோட மார்க்கும் உங்களோட எங்களோட மார்க்கும் எங்களோட மார்க்கத்தை நாங்க வந்து தப்பாக பிரச்சாரம் செய்ய மாட்டோம் உங்களோட மார்க்கத்தை நாங்கள் சுதந்திரத்தையும் தர வேண்டும் என்று குரான் சொல்லி இருக்கிறது தீனுக்கும் பலிவு மார்க்கம் உங்களோட இருக்கட்டும் எங்களோட மார்க்கம் எங்களோட இருக்கட்டும் நாங்கள் இந்த விஷயங்களை சொல்வதோடு மிக பிரதானமான ஒரு விஷயத்தை வலியுறுத்தினோம் அதன்பதை நாம் நவீனர்களுடைய வழிகாட்டல் பிரகாரம் இந்த பூமியில் வாழக்கூடிய பௌத்தர்களாக இந்துக்களாக கிறிஸ்தவர்களாக யாராக இருந்தாலும் நாம் எல்லோரும் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒரு குடும்பம் என்பது நமக்கு இடையில் உள்ள ஒரு வேற்றுமை ஆனால் இந்த வேற்றுமையிலும் நாம் ஒற்றுமையாகிறோம் என்ற அடிப்படையில் நாம் மனிதர்கள் என்ற அடிப்படையில் நாம் மனிதர்கள் என்ற அடிப்படையில் ஒன்றுபடுகிறோம் இஸ்லாம் இந்த அளவுக்கு சிறப்பான போதனைகளை தந்திருக்கிறது என்ற அந்த தூதை நாம் அந்த மசிதியுடைய அந்த வைபவத்தில் சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ள இங்க வந்திருக்கக்கூடியவர்களுக்கும் வந்திருக்க வராதவர்களுக்கும் இது ஒரு தூதாக சொல்வதுடன் அச்சோடு எனக்கு ஏராளமான விஷயங்கள் இந்த நாட்டில் தீர்த்துக்கொள்ள வேண்டியது இருக்கிறது முஸ்லிம்களுடைய பல பிரச்சனைகள் இருக்கிறது இதை நாம் எப்படி அணுகிறேன் என்பதையும் அங்கு சுட்டிக்காட்டினோம் சமீபத்தில் ஜெனிவாவில் இடைப்படை நேரத்தில் கூட முஸ்லீம்கள் தன்னுடைய பங்களிப்பை எப்படி செய்திருக்கிறார்கள் முஸ்லிம் உலகம் அரபு நாடுகள் எப்படி இருக்கு பங்களிப்பு செய்திருக்கிறது என்பதை வருடத்துக்கு முன்பும் அரபிகள் அப்படின்னா இஸ்லாமுடைய வருகைக்கு முன்பும் அரபிகள் இருந்திருக்கிறார்கள் இஸ்லாமுடைய வருகைக்கு பிறகு இஸ்லாம் இங்கு வந்திருக்கிறது முஸ்லிம்கள் செழிப்பாகவும் சிறப்பாகவும் இங்கு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக அங்கு முன்வைக்கும் அவர்களுடைய இந்த ஒரு முக்கியமான போதலையும் அங்கு நாம் முன்வைத்தோம் என்பதை நவியவர்கள் பகைவினையும் எப்படி மதித்து நடந்திருக்கிறார்கள் ஒரு யூதனுடைய பணத்தை தூக்கி கொண்டு போகக்கூடிய நேரத்தில் அழிவெல்லான அவர்கள் கேட்டார்கள் யாரோ சொல்லலாம் இந்த யூதனுடைய குணத்துக்கு நீங்க எளிமணிக்கிறீங்க நபைவர்கள் சொன்னார்கள் ஆம் ஏன் எளிமணிக்கிறா இது ஒரு உயிர் இதை மதிக்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய மார்க்கத்தில் எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளிநாட்டுகள் தீர்த்து தராமல் நாங்களே பேசி தீர்த்துக் கொள்வதுதான் எங்களுடைய முன்னைய காலத்தை முன்னோர்கள் போன்ற மருமகள் அவர்கள் அணுகிய முறை சுதந்திரம் கிடைக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு நேரம் அவர்கள் சொன்னார்கள் எங்களோட பிரச்சனை எங்களுக்குள்ள நாங்களே பார்த்துக் கொள்றோம் எங்கள பிரச்சனை வெளிநாட்டிலிருந்து வந்தவங்க தீர்க்கிறத விட நாங்களே பேச்சுவார்த்தை நடத்தி தேர்த்துக் கொள்வதை நல்லதாக இருக்கும் என்பதையும் நாம் சொல்லிவிட்டு தலைவர் பிரசிடன்ட் அவர்களுக்கு இதையும் சொன்னோம் இந்த விஷயங்களை வெகு விரைவில் வெகு விரைவில் ஒரு ஒரு அழகான வழிகாட்டலை அந்நியர்கள் மசிதுக்கு வரும் பொழுது எப்படி அவர்களோடு நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டலை நாம் வெளியிட இருக்கிறோம் அது நாட்டில் உள்ள எல்லா மசிதர்களுக்கும் வெகு விரைவில் அனுப்பப்படும் வழிகாட்டு மசிதூடாக எங்களை மசிதிகளை பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை எங்களோட மசித்கள்ல அமல்கள் தான் எங்களை மசித்கள்ல துவாக்கள் தான் எங்களோட மசிதிகள்ல நல்லது தான் எங்கட மசதிகள்ல நல்லதை படிச்சு கொடுக்கிறது தான் எங்களுடைய மசிதில் உள்ள பண்பாடுகள் தான் மக்களுடைய உள்ளங்களை மாற்ற வைக்கும் பல புற கேட்டிருப்பீங்க பூமி வெறுப்பான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் என்று சொன்னவர் அவரே செல்லா அலும் அவர்கள் என்ன செய்தார்கள் அல்லாஹு அவர் வீட்டில் கட்டி வைக்கல அவர் வந்து ஒரு சிறைச்சா நடந்த விப்பமான முகம் உங்களுடைய முகம் விருப்பமான மார்க்கம் உங்களுடைய மார்க்கம் விருப்பமான ஊர் மதியார்கள் வெளியில மக்கள் துணர்கார்கள் அல்லாஹு அக்வர்த் அல்லாஹ் இந்த ஊரில் உள்ள மக்கள் இங்கு சேர்ந்திருந்தால் போதுமாக இருக்கும் ஆனால் வெளியில் உள்ளவர்கள் அதிகமானவர்கள் வந்திருக்கிறோம் இந்த பூமியில நோரலில வாழக்கூடிய மக்களாக இருக்கலாம் இந்த ஹாலேஸை கழிப்பதற்கு நாட்டில் பல பகுதியில் போனவர்களாக இருக்கலாம் நாங்க யாரு போனாலும் நாம முஸ்லிம்கள் நாங்கள் இடங்கள் பலரும் வாழக்கூடிய இந்து சகோதர்கள் இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் முஸ்லிம்களும் இருக்கிறார்கள் எங்களுடைய நட உடல் பாவனைகள் குறிப்பாக வாலிவர்கள் அல்லாவுக்காக அல்லாவுக்கு கழிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய நடவடிக்கைகள் நீங்கள் ஒரு கடைக்கு போனாலும் ஒரு முஸ்லீம் ஒரு இஸ்லாமிய கண்ணோட்டத்துல இஸ்லாம் எல்லா விஷயங்களையும் எப்படி அணுகணும் என்று நமக்கு வழிகாத்திருக்கிறது எதையும் இஸ்லாம் நமக்கு தடுப்பதாக இருந்தால் அது ஒரு காரணம் என்று இருக்கும் எதையும் அனுமதிப்பதாக இருந்தால் அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும் கண்ணியமார் அவர்களே பல வருடம் பூர்த்தியாக கொழும்பிலும் தலை பகுதியிலும் உள்ளவர்கள் தொழில் உத்தியோகத்தில் ஈடுபட்டு நாம் ஒரு ஓய்வு எடுக்க வேண்டும் என்பதற்காக குடும்பத்தோடு வந்திருக்கிறோம் குடும்பத்தோட அல்லது தனிமையில வாழ்வர்கள் சேர்ந்து வந்திருக்கிறீங்க இந்த நேரம் இஸ்லாம் நமக்கு எப்படி வழி காத்துகிறது ஒரு விளையாட்டாக இருந்தாலும் இஸ்லாம் வழி காத்துகிறது ஒரு மனிதனுடைய திருமணமாக ஸ்லாம் வழிகாட்டுகிறது ஒரு மனிதனுடைய கல்வியா வழிகாட்டுகன்வலையை போட்டு பயிற்சி நடக்கவே அதை பார்க்க வேண்டும் என்று சொன்ன பொழுது வீட்டில அதாவது ஆயிஷா ரவி அல்லா நபர்களை அமர்த்தி நபியர்கள் அந்த காட்சியை காண்பிச்சிருக்கிறார்கள் நபவர்கள் உங்களுடைய உடம்புக்கு ஒரு ஹக்கு இருக்குது என்று சொல்லியிருக்கிறார்கள் எந்த நபைவர்கள் உன்னை இறைவனுக்கு ஒரு ஹக்கு இருக்குதை மனைவிக்கு ஒரு ஹக்கு இருக்குதை ஒரு ஹக்கு என்று சொன்னார்களோ அதே நபை உன்னுடைய உடம்புக்கும் ஒரு ஹக்கு இருக்குது ஓய்வெடுக்க வேண்டுமா ஓய்வு கொள்ளுங்கள் உறங்க வேண்டுமா உறங்கிக் கொள்ளுங்கள் ஒரு இதை சொல்லி காண்பித்திருக்கிறது மனிதனுக்கு உறக்கமும் தேவை மனிதனுக்கு இவாதத்தும் தேவை மனிதனுக்கு உணவும் தேவை மனிதனுக்கு வியாபாரமும் தேவை மனிதனுக்கு ஓய்வும் தேவை கனிவான சகோதரர்களே இஸ்லாம் மனிதனுடைய ஒரு தடுக்கவில்லை இஸ்லாமுடைய வரையறைகளை மீறி ஷரியத்தை புறக்கணித்து அல்லாரசூலை மறந்து செயல்படுவதை பாதுகாத்து என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அன்பான சகோதரர்களே இந்த பூமியில் வாழக்கூடியவர்கள் பெரும்பான்மை முஸ்லிம்கள் அல்ல பெரும்பான்மை அந்நிய சேர்ந்தவர்கள் நாம் இங்கு வந்திருக்கிறோம் எங்களுடைய பொழுதுபோக்கும் எ இந்த ட்ரிப்பும் அதை முஸ்லிம்கள் என்று காட்சி அளிக்கக்கூடியதாக அதை நான் ஒரு கடையில் ஒரு பொருளை வாங்கினாலும் அதை ஏமாத்தும் நோக்கத்தில் ஒரு பொருளை சாப்பிட்டாலும் அது மக்களுக்கு அநியாயம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அல்ல நியாயமாக அழகாக பண்பாக நடந்து கொள்வதை எங்களுடைய பழக்க வழக்கத்தில் வார்த்தைகள் பேச்சுவார்த்தைகள் மிக நிதானமாக மிகவும் சட்டம் போட்டுக்கொண்டு வாகனம் இருக்க என்பதற்காக வேண்டி அதனுடைய சட்டங்களை கூட்டிக் கொண்டு மியூசிக்லையும் அநியாயம் காரியும் ஈடுபடாமல் அல்லாவுக்காக அல்லாந்து நல்ல முறையில் அழகாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் தொப்பியுடன் தாரியுடன் உள்ளவர்கள் தன்னுடைய இந்த சின்னத்திற்கு ஒரு கண்ணியத்தை அது முன்வைக்க வேண்டும் முஸ்லிம்கள் என்று வரக்கூடியவர்கள் அனைவர்களும் இந்த அடையாளத்தை பாதுகாக்க வேண்டும் நாம் வாழ்ந்து நம்முடைய வழக்க வழிபாடுகளை உறுதியாக செய்து நம்முடைய கலாச்சாரத்தையும் பண்பாடையும் சீராக்கிக் கொண்டு நம்முடைய அகலாக்கை சொலிக்க செய்தோமுண்டான் இதுதான் உலகத்துக்கு இஸ்லாம் அறிமுகம் காரணம் அவர்கள் உலகத்திலே எல்லா நாடுக்கும் பிரயாணம் செய்யவில்லை அவர்கள் சவுதி அரேபியாவில் மாத்திருந்தால் இருந்து அவர்களுடைய உலகம் எல்லாம் இருக்கிறது நூற்றி தொண்ணூறு நாடுகள் இருக்கு போனாலும் உலகத்துக்கு பிரயாணம் செய்தவர்கள் வியாபாரத்துக்கு போனார்கள் அந்த வியாபாரத்துக்கு போனார்களா சுஹான் அவர்களுடைய வியாபாரத்தில் இஸ்லாம் காட்சி அவர்கள் ஒரு பொழுதுபோக்குக்காக போனார்களா அவர்களுடைய பொழுதுபோக்கு மக்களுக்கு அந்த இதாயத்துக்கு காரணமாக வேட்டையாட போகிறார் ஒரு தாத்தாரிகளின் இளவரசர் அங்கே ஒரு ஒரு அல்லாவை வணங்கக்கூடிய அந்த காட்டுக்குள்ள ஒரு அடியார் இருக்கிறார் வேசையாளும் நீ சிறந்தவனா என்னுடைய நாய் சிறந்ததா என்று அப்பொழுது அந்த பெரியார் அவர்கள் அந்த தாத்தாரியின் இளவரசருக்கு சொன்னால் நான் ஈமாவோட மோப்பா போனா நான் சொன்ன வார்த்தியால குத்தியது போல அந்த இளவரசருடைய உள்ளத்துல பதிஞ்சது அந்த இளவரசர் கேட்டால் நீ யார் நான் இஸ்லாம் இப்படிப்பட்ட உண்மைகளை போதிக்கிறா சிறப்பானதாக்காறை இளவரசருடைய தாத்தாறு என்று சொன்னா நாற்பது நாட்கள் லட்சம் முஸ்லிம்களை கொண்டவர்கள் நாற்பதை நாற்பது நாட்கள் லட்சம் ஆயுதம் அந்த காலத்தில் இந்த நவீன நவீன ஆயுதங்கள் அல்ல வாளால வெட்டி வெட்டி கலத்துக்களை வெட்டி மசிதர்களுக்கு வந்து அநியாயங்களை தாக்குதல் இருந்தது அரசனுடைய மகன் இளவரசன் தான் இந்த வார்த்தைகளை சொன்னான் அந்த வார்த்தைகளின் காரணத்தினால் இளவரசர் சொல்கிறார் நான் இப்ப பதவிக்கு வருவனோ அப்ப இந்த மார்க்கத்தை எனக்கு அறிமுகப்படுத்து ஞாபகப்படுத்து அல்லா திரும்ப இளவரசவர்களே எங்களை குழந்தைகள் பள்ளிக்கூடத்துல இருக்கும் பொழுது கூட சுகான் அல்லா அந்த பள்ளிக்கூடத்துல குழந்தைகள் நடந்து கொள்ளக்கூடிய விதம் ஸ்கூல்ல மந்தசூரியில நடந்து கொள்ள விடம் அது அந்நியர்களுக்கு அதை ஒரு கவர்ச்சியாக மாறி அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்த வரலாறு இருக்கிறது ஒரு பிளே கிரவுண்ட்ல விளையாடிக்கு வந்த வரலாறுக்கு வந்த வரலாறு இருக்கிறது மேலான சகோதரிகளே முஸ்லிம்கள் என்றும் மிகவும் ஒரு ஒரு லட்சத்துடன் வாழக்கூடியவர்கள் குறிக்கோளோடு வாழக்கூடியவர்கள் ஒரு நோக்கத்தோட வாழக்கூடியவர்கள் அவர்கள் யாரையும் வெறுப்புண்டாக்கக்கூடிய யாருக்கும் ஒரு கோபத்தை உண்டாக்கக்கூடிய யாருடைய உள்ளத்திலும் ஒரு குரோதத்தை வளர்க்கக்கூடிய பண்பாடு உள்ளவர்கள் அல்ல இங்கு வந்தவர்களாக இருக்கலாம் மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் முன்மாதிரியான முஸ்லிம்களாக எங்களுடைய நேரங்களை கணிக்க வேண்டும் எங்களுடைய நேரங்களை துலகைகளை கதாக்கி விடாமல் அந்தந்த நேரத்துக்கு மேலான சகோதரிகளை தொழுகைகளை சரிவர நாம் நிறைவேற்றிக் கொண்டு இந்த பஜாரில் உள்ளவர்களும் ஊரை சேர்ந்தவர்களும் வரக்கூடியவர்கள் விருந்தாளிகள் அவர்களுடன் பண்புடனும் அன்புடனும் நடந்து கொள்வதை மிக முக்கியமான ஒரு அடிப்படையாக இருக்கிறது முஸ்லிம்கள் அந்நியர்களும் வருகிறார்கள் முஸ்லிம் வியாபாரிகள் இருக்கிறீர்கள் உங்களுடைய வியாபாரத்தில் இஸ்லாம் சொலிக்க வேண்டும் உங்களுடைய குடுக்கல் வாங்கலில் இஸ்லாம் காட்சியளிக்கும் பொழுது இதுதான் வீடுகளையும் உங்களுடைய வாடகைக்குள் இடங்களையும் அவர்கள் எடுக்கிறார்கள் இதை மேலான சோழர்களே இந்த அணுகும் நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாக மகத்துவமும் அது சொலிக்கும் என்பதை ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது தொடர்புள்ளவர்களாக கேட்டு பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக மாற வேண்டும் எங்களுடைய உள்ளம் எப்பொழுதும் மகத்து வரும் நேரம் யாருக்கும் உலகத்தை விட்டு புரிய வரும் தெ தெ அதனால் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் எந்த எந்த செயலும் அல்லாருடைய கோபத்தை கொண்டு வரக்கூடியதாக ஆகிவிடக் கூடாது செல்லம் அவர்கள் நமக்கு தந்ததின் பரிபூர்ணமான இருக்கிறது அதை நான் சுட்டி விரும்புகிறேன் ஒன்னாவது விசுவாசம் உறுதியாக இருக்கட்டும் இரண்டாவது எங்களுடைய வணக்கம் சரியாக இருக்கட்டும் மூன்றாவது எங்களுடைய அறிவும் பரிபூர்ணமாக இருக்கட்டும் நாலாவது எங்களுடைய அகலா மிக மிக மிகவும் ஒருத்தியாசமாக இருக்கட்டும் அவர்களுடைய வழிகாட்டல்கள் இஸ்லாம் எனக்கு என்ன சொல்லி தருகிறது என்பதை அந்த இடத்தில் பார்த்துக் வேண்டும் ஒரு சகோதரர் ஒரு நேரம் ஒரு நாள் அது தாமதமாக தெரியாது நான் இங்கே வந்திருக்கிறேன் எனக்கு ஒரு நாளைக்கு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எனக்கு முடியும் அப்ப நான் அவரத்துல சொன்னேன் இந்த பாரதி இந்த கேள்வியை நீங்க இதை செய்யறதுக்கு முன்பு கேட்டு உங்களுக்கு நான் லேசான ஒரு விஷயத்தை சொல்லி தந்திருப்பேன் நீங்க செய்வதற்கு கேட்கறதுனால இவங்க ஒன்னும் செய்ய முடியாது செஞ்சது என்ன கட்டி நீத்து வச்சுட்டு ஏர்போர்ட்டுக்கு போனா அவர் உம்ராவை முடிச்சிட்டு தான் கலையணும் இப்ப களைதா இருந்தா அவர் ஒரு ஆடு குருபான் கொடுக்க வேண்டி வரும் இதே விஷயத்தை கேட்டு இருந்தா எஹராம் அணிஞ்சு கொண்டு போய் கொண்டு இருக்கும் பொழுதுக்காக ஆயத்தமாக அந்த நேரத்துல நீங்க நீயத்தை வச்சிருந்தா உங்களுக்கு இந்த எஹராம கலைஞ்சிருக்கலாம் நீங்க ஏர்போர்ட்ல இந்த எகராம கலைஞ்சிருக்கலாம் உங்க சேலத்துக்கு முதல் மார்க்கம் எந்த விஷயமாக இருக்கலாம் எந்த விஷயமாக இருக்கலாம் கேட்டு செய்யாத்தே அது பிரச்சனையாக மாறிடும் அதை சரிவர தெரியாமல் செய்யாத்தே அது அல்லாத சூலுக்கு பொருத்தமில்லதா மாறிடும் வேளாண் சோழர்களை சென்ற சென்ற நோம்புல நஜ்ஜில ஏற்பட்ட ஒரு மவுத்து அந்த மௌத்தில அந்த மௌத்தின் மூலமாக கணவனும் மனைவியும் இறந்து விடுகிறார்கள் கணவன் ஒரு நிமிஷம் திந்தி பௌத்தாகிறார் மனைவி ஒரு நிமிஷம் உந்தி ரெண்டு பேரும் சித்தால ஒரு ஆக்சிடென்ட்ல மோத்தாகிறாங்க இந்த கணவனுக்கு புல் இல்ல இந்த பெண்ணின் மூலமாக முதல் மனைவி அந்த மனைவியை இவர் தலா கொடுத்த அந்த மனைவிக்கு கிடைச்ச ஒரு புல் இருக்குது அவர் சரியாக பார்க்கல மௌத்தா என்னுடன இவருடைய சொத்து யாருக்கு போகணும் என்று வந்தா மனைவி இல்லை குழந்த இந்த புள்ளுக்கு கிடைச்சது அந்த விவாகரத்து கொடுத்த தலா கொடுத்த பெண்ணுக்கு கிடைச்ச ஒரு ஆம்பள புள்ள இருக்குது இவருக்கு மனைவி மோத்தாயினா ஒரு நிமிஷத்துக்கு முந்தி மனைவியுடைய சொத்திலையும் பங்கு இவருக்கு கிடைக்குது சௌரி அரசாங்கம் தொண்ணூறு லட்சம் ரூபாய் ஒவ்வொருவருக்கும் கொடுக்குது இவருடைய தொண்ணூறு லட்சம் மனைவியிலிருந்து இவருக்கு வரக்கூடிய பங்கு இதெல்லாம் யாருக்கு போகுது அந்த ஆம்பல புள்ளைக்கு போகுது அல்லாஹ் கனிவான சகோதரர்களை எங்களுடைய மார்க்கம் ஒவ்வொரு அனைவர்களும் குறிப்பாக இந்த ஊருக்கு வந்திருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் மசிதிகள் இருக்குது மாஷா அல்ல தொலிகளை மசிதில வந்து நிறைவேற்றுங்க இல்ல உங்களுக்கு தூரமாக இருந்தா நீங்க இருக்கக்கூடிய இடங்கள்லையும் ஜமாத்தாக தொழுங்க எல்லா இடத்துல நிலநடுக்கம் திரும்ப வந்து விடுமோ என்ற ஒரு அச்சமும் அந்த பகுதியிலையும் தூக்கி கொண்டு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உயிராபத்து ஏற்பட்டதையும் இங்கு முப்பத்தி ஆறாயிரம் மக்களுடைய உயிரிழப்பும் கண்ணியவானவர்களே நான் ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன் பாவத்தின் ஆரம்பம் இன்பம் அதனுடைய முடிவு துன்பம் நன்மையின் ஆரம்பம் அதனுடைய முடிவு இன்பம் நல்ல நினைவிற்கும் பாவத்தின் ஆரம்பம் பாவத்தின் ஆரம்பம் இன்பம் அதனுடைய முடிவு மிக கசப்பாக இருக்கும் மிக ஆபத்தாக இருக்கும் அதனால் பாவத்தில் ஈடுபடாதீங்க செய்யறதுக்கு நல உங்களுக்கு சந்தோஷத்தையும் உங்களுடைய பாவம் உங்களுக்கு ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்துறதுதான் நீங்க மூவீங்கள் என்று சொல்லி இருக்கிறாங்க உலகத்துல இவங்களுக்கு பாடமாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் தூக்கி கணத்துல போடக் கூட சகோதரர்களுக்கு அதை பத்தி ஒன்னும் பிரச்சனை இருக்குல்ல ஆனா அல்லாஹ் எந்த யூசுப் அவங்களோட கையால தூக்கி போட்டீங்களோ அந்த யூசுப் கிட்ட அல்லாஹ் கையேந்த வச்சு தானவங்கள பாவம் செய்ய கொள்ள தூக்கி தூக்கி போட்டீங்க கிணத்துல அது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குல்ல நீங்க நினைச்சீங்க வெற்றி பெற்றோம் என்று இல்ல இருந்தாலும் சரி வட்டியில் ஈடுபடுறதாக இருந்தாலும் சரி சூது நிலை இருந்தாலும் சரி மதுபான மருந்து சரி சிலாவில் ஈடுபடுறதாக இருந்தாலும் சரி மறக்காதீங்க முடிவு எய்ட்ஸாக இருக்கும் முடிவு கேவலமாக இருக்கும் முடிவு அநியாயமாக இருக்கும் முடிவு அல்லாருடைய தண்டனையாக இருக்கும் முடிவு அல்லாருடைய ஆபத்துக்கும் அநியாயத்துக்கும் செய்தவர்களுக்கு பூமியின் அடுக்க ஒரு தொ இதோடு நான் இந்த பயானை முடிக்க போகிறேன் எனக்கு ஒன்றரை மணி வரைக்கும் தரப்பட்டது ஆனால் நான் இதை உன்னை காலோட முடிக்க விரும்புகிறேன் மேலாளர் சகோதரர்களே சுனாமிய அமைவர்கள் சொன்னார்கள் மண் அண்ணமா கலாவாக சொத்து பத்து குடும்பம் அனைத்தும்போதுக்கு சமம் இங்க வந்திருக்கிறீங்க குழந்தை தொழுகையை கலாவாக்காமல் வாலிபர்கள பெருந்தோடு ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுடைய வாலிபம் ஞாபகப்படுத்த முன்னோர்களை மக்களை பலராக நடக்காதீங்க ஓய்வாக இருங்க நல்லதில் தொகுப்பாக இருங்க உண்மையான முஸ்லிம்களாக எங்களை வாழ செய்ய வேண்டும் என்ற அந்த விசுவாசத்தோடு இருந்து அதே நேரம் இந்த மசிதக்கும் இந்த மசிதர் கட்டியளிப்பதற்கும் யாரெல்லாம் கிறிஸ்துவார்களாக இருக்கலாம் இந்த ஊர் மக்களாக இருக்கலாம் வெளியூர் மக்கள் ஒரு சுமிழகாம விடுப்போ அவர்களுக்கு நேர்மலையும் நிம்மதியான முன்மாதிரியான மோசாகினார்களோ அவருடைய கவர்களை என்னென்ன தேவைகள் இருக்கிறோம் நிறைவேற்றி தருவாயாக இந்த உலையும் இந்த நாட்டு மக்களையும் கண்ணியமாக உயர்வாக பாதுகாப்பாயாக haramain shareefaini padha hat aaya hai madina masjid mein padha hat aaya hai masjid al aqsa mein nirgich kar aaya hai ye allah ke bade varkulukon hajjay umrahay masjid akwaaya hai allah unhode ne veerthi adhikari darshika kudi baakate parvaaya hai engalude tharum sirum paavangalai manniche unmaya muslimgalaha vaalu sevaaya hai waakhir da alhamdulillah rabbil alamin samo lectures visit slhub.com